ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நம்முடைய தர்மசாஸ்திரம் காலங்களை என்ன விதமாக நமக்கு கணக்கு பண்ணி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்த்துன்னு வரோம் தர்மசாஸ்திரத்தில் திச்சி நிர்ணய காண்டம்னு ஒரு பகுதி இந்த திச்சி நிர்ணய காண்டம்ங்கிற பகுதியில் தான் காலத்தை நமக்கு காண்பிச்சிருக்கா மகர்ஷிகள் காலத்தை எப்படி நாம் தீர்மானிக்கிறோம் காலங்கிறது தான் அனைத்துக்குமே அடிப்படை இந்த காலங்கிறத நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு செகண்டு பத் அறுபது கொண்டது ஒரு நிமிஷம் அறுபது நிமிஷம் கொண்டது ஒரு மணி பன்னெண்டு மணி கொண்டது ஒரு பகல் 24 நான்கு கொண்டது ஒரு நாள் இப்படின்னு நாம் உலக விவகாரத்திற்காக அப்படி கணக்கு பண்ணுறோம் ஆனால் நம் நாம் செய்யக்கூடிய பூஜை ஜபம் ஹோமம் இவைகளுக்கு தர்மசாஸ்திரம் நமக்கு ஒரு விதமாக காலத்தை தீர்மானம் பண்ணி கொடுத்துருக்கா பூஜை ஜப்ப ஹோமங்களுக்கு மாத்திரமில்லை நாம் அந்த கணக்கு தான் வச்சுக்கணும் அதாவது அதை எப்படி நமக்கு நம்முடைய தர்மசாஸ்திரத்தில் சொல்கிறான்னா அக்ஷிபரிஷேபிமேஷா பரிக்கீர்த்தி ௌௌனவு திருட்டிர்நம த்திரட்டி துலஸ்மிருத்தவண்காஷ்டாப்போக் தசக்ஷணா திரிஷத் காஷ்டா கலா பிரோ கலாஸ்திரிம்சன் முகூர்த்தகா தேது திரிம்சது அகோராத்திரா இத்யாஹ பகவான் ஹரா இந்த காலத்தை நமக்கு நிர்ணயம் பண்ணி கொடுக்கறது யாது அப்படின்னா பரமேஸ்வரன் பகவான் பரமேஸ்வரன் நமக்கு காலத்திற்கு ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒவ்வொரு பெயர் சொல்லியிருக்கேன் வேதம் நமக்கு காண்பிக்கிறது அது ஒவ்வொரு பெயர் அதாவது அக்ஷிபக்ஷ்ம பரிக்ஷேபகா நிமேஷ்பரிகீர்த்தித்தகா நாம் கண் இமைக்கும் நேரம் ஒரு தடவை நம் கண் சுமிற்றத்திற்கு எவ்வளோ நேரம் வருது அதற்கு நிமேஷகான்னு பெயர் அப்படி இரண்டு நிமிஷங்கள் கொண்டது ஒரு துருட்டின்னு பெயர் இரண்டு துருட்டிகள் கொண்டது ஒரு லவம்னு பெயர் இரண்டு லவங்கள் சேர்ந்தது ஒரு க்ஷணம் பத்து க்ணங்கள் கொண்டது ஒரு காஷ்டைன்னு பெயர் அதுபோல் முப்பது காஷ்டைகள் கொண்டது ஒரு கலானு பெயர் முப்பது கலைகள் சேர்ந்தது ஒரு முகூர்த்தம் முப்பது முகூர்த்தம் சேர்ந்தது ஒரு அகோராத்திரம் ஒரு தினம் இப்படின்னு நமக்கு தர்மசாஸ்திரத்தில் கணக்கு பண்ணி கொடுத்துருக்கா இப்படி கணக்கு பண்ணணும் நம்முடைய ஒவ்வொரு நேரத்தையும் இப்படி கணக்கு பண்ணினால் நமக்கு தினங்களில் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வரும் அதாவது நாம் என்ன நினைக்கிறோம்னா இந்த கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம்னு எடுத்துண்டால் பதினஞ்சு நாள் சுக்லபக்ஷம் பதினஞ்சு நாள் கிருஷ்ணபக்ஷம் அப்படின்னு பொதுவாக வச்சுட்டுருப்போம் அப்படி கிருஷ்ணபக்ஷம் சுக்லபட்சம் சேர்ந்தது ஒரு மாதம் அப்படின்னு கணக்கு பண்ணுறோம் ஆனால் நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறபடி கணக்கு பண்ணினால் திதி ஹ்ரஸ்வம் திதி விருத்தின்னு வரும் அதாவது 32 ரெண்டு நாள் வரும் சில மாதத்திற்கு இருபத்தெட்டு நாள்லேயே மாதம் முடிஞ்சு போய்டும் அப்படி கொஞ்சம் முன்ன பின்னே வரும் ஏன்னா பன்னெண்டு மணி நேரம் பகல் பன்னெண்டு மணி நேரம் ராத்திரின்னு இருக்கா அப்படின்னா இல்லை நாம் விவகாரத்தில் சொல்கிறோம் உலக விவகாரத்தில் பன்னெண்டு மணி நேரம் ராத்திரி பன்னெண்டு மணி நேரம் பகல்னு சொல்கிறோம் ஆனால் அப்படி இல்லை இப்போ கோடைநாளில் பார்த்தால் சித்திரை வைகாசி மாதங்களில் பகல் அதிகமாகவும் இரவு குறைச்சலாகவும் இருக்கும் ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் பார்த்தோமானால் பகல் குறைச்சலாகவும் ராத்திரி அதிகமாகவும் இருக்கும் ஆகையினாலே நாட்கள் குறையும் அதிகமாகும் நேரம் குறையும் அதிகமாகும் இதை நாம் தர்மசாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டு தான் கணக்கு பண்ண முடியும் அதன் அடிப்படையில் தான் நாம் கர்மாக்களை பூஜைகளை ஜபங்களை ஹோமங்களை செய்ய முடியும் அப்படி நமக்கு தர்மசாஸ்திரத்திலே சொல்லியிருக்கேன் அப்படி ஒரு கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம் சேர்ந்தது ஒரு மாதம்னு பெயர் அப்படி இரண்டு மாதம் கொண்டது ஒரு ருத்துன்னு பெயர் சித்திரை வைகாசி இரண்டு மாதங்களுக்கு வசந்த ரித்துனு பெயர் ஆணி ஆடி இந்த இரண்டு மாதங்களுக்கு கிரீஷ்மத்துனு பெயர் ஆவணி புரட்டாசி இந்த இரண்டு மாதத்திலும் வருஷ ஐப்பசி கார்த்திகை இரண்டு மாதத்திற்கும் சரதூ மார்கழி தை இந்த இரண்டு மாதங்களுக்கும் ஹேமந்த மாசி பங்குனை இரண்டு மாதத்திற்கும் சிஷிர ரித்து கணக்கு பண்ணியிருக்காள் இப்படி ஆறு ரித்துக்களும் சேர்ந்து கொண்டது ஒரு வருஷம் இதை தக்ஷினாயணம் உத்தராயணம்னு ரெண்டாக தர்மசாஸ்திரத்தில் பிரிச்சிருக்கா இதை அடிப்படையாக கொண்டு ஜோதிஷம் நமக்கு அனைத்து கணக்குகளையும் நமக்கு சொல்கிறது தட்சிணாயணம் ஆறு மாதம் உத்தராயணம் ஆறு மாதம் தட்சிணாயனத்திற்கு தேவதைகளுக்கு ராத்திரின்னு பெயர் உத்தராயணம்ங்கிறது தேவதைகளுக்கு பகல் காலம் நம்முடைய ஒரு வருஷ காலங்கிறது இந்திராதி தேவதைகளுக்கு ஒரு நாள்னு கணக்கு இந்த விதமாக தேவதைகளுடைய கணக்குபடி நாலாயிரத்தி எண்ணூறு வருஷங்களை கொண்டது கிருதயுகம்னு பெயர் மூவாயிரத்தி அறநூறு வருஷங்களை கொண்டது திரேதாயுகம் இரண்டாயிரத்தி நானூறு வருஷங்களை கொண்டது துவாபர யுகம் ஆயிரத்தி வருஷங்களை கொண்டது கலியுகம் இப்படி நான்கு யுகங்களும் வரிசையாக ஆயிரம் தடவ வந்தால் அப்போது இந்த லோகத்தை சிருஷ்டி கூடிய பிரம்மாவுக்கு ஒரு பகல் இதேபோல் நான்கு யுகங்களும் ஆயிரம் தடவை சுத்தி வந்தால் பிரம்மாவுக்கு ஒரு ராத்திரி இப்படி பிரம்மாவுக்கு பகல் காலத்தில் உலக சிருஷ்டியும் ராத்திரி காலத்தில் பிரளயமும் உண்டாகிறது அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம்னு மூன்று லோகங்கள் இருக்குது இந்த மூன்று லோகங்களும் பிரம்மாவுனுடைய ராத்திரி காலத்தில் அழிஞ்சு போயிடுறது இதற்கு நைமித்திக பிரளயம்னு பெயர் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது இந்த ரா பிரம்மாவனுடைய ராத்திரி இந்த மூன்று லோகங்களும் அழிஞ்சு போயிடுறது பகல் காலத்தில் சிருஷ்டி பண்ணுற பிரம்மா அந்த இடப்பட்ட காலத்தில் தான் கல்பம்னு பெயர் அதுக்கு பிரம்மாவனுடைய பகல் காலத்திற்கு ஒரு கல்பம்னு பெயர் நாம் சங்கல்பத்திலே சொல்கிறோம் ஸ்வேத்தவராக கல்பே அப்படின்னு சங்கல்பம் சொல்கிறோம் சுவேத்தவராகங்கிற பெயருடைய கல்பம் பிரம்மாவனுடைய பகல் காலம்னு பெயர் இப்படி நமக்கு காலங்களை நிர்ணயம் பண்ணியிருக்கேன் அதாவது ஒரு கல்பம்ங்கிறது பதினான்கு மனுக்களை கொண்டது ஒரு கல்பம்னு பெயர் இந்த பதினான்கு மனுக்கள் பெயர்கள் என்ன இந்த உலகம் எப்படி பிரம்மா இந்த உலகத்தை எந்த வஸ்துவை வச்சுட்டு பிரம்மா சிருஷ்டி பண்ணுறார் என்ன எல்லாமே பிரளயம்னா எல்லாமே அழிஞ்சு போயிடுறது அனைத்துமே அழிஞ்சு போயிடுது அப்படின்னா பிரம்மா எப்படி சிருஷ்டி பண்ண முடியும் ஏதாவது ஒன்று அடிப்படையாக ஒரு வஸ்து வேணுமே ஒரு வஸ்து இருந்தால் உலகத்தை சிருஷ்டி பண்ண முடியும் எதை அடிப்படையாக கொண்டு பிரம்மா இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணுறார் அப்படிங்கிறத நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டுறது அது என்னங்கிறத அடுத்து உபன்யாசத்துலேயே பார்ப்போம்